நம்முடைய இப்படகை திருமலையின் எல்லாம் உள்ள பாலமுருகனுடைய திருவருள் பிரசாதத்தை முழுமையாக தேக்கி நிற்கின்ற நம்முடைய குருமூர்த்தி வழங்குகின்ற குருமூர்த்தியுடைய திருவிழிகளையும் மணிங்கி இந்த திருக்கோவிலினுடைய நிர்வாகங்களாக இருக்கின்ற நம்முடைய பெரியவர்களுக்கு மணத்தின் போது இன்றைய நாளில் தலைமை ஏற்று மிகச் சிறப்பாக பெரிய பிராணத்தை மட்டுமல்ல தன்னுடைய உழைப்பாகக் கொண்டு தமிழகம் எல்லாம் ஏன் உலகம் எல்லாம் கூட பரவ வேண்டும் என்ற எண்ணத்திலே கிடையாது வார்த்தை பகிர்ந்த நம்முடைய அருமையான வணக்கத்துக்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்க்கெல்லாம் என்னுடைய வணக்கத்துக்குறு இந்த அருமையான நாள் மிகச் நாள் காரணம் ஒரு பெரிய இலக்கியத்தை பெரிய ஞான நூலை தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற ஒரு பெரும் பெயர்ப்பு நம்முடைய குருமூத்தினுடைய உள்ளத்திலே உண்டு இந்த அருமையான நிலை இப்படி ஏற்படுகிறதுபாடு கூட என்று சொல்லும் இந்த செய்தாத்திரத்துல ஞான வழிபாடு என்பது எது என்று கேட்டால் ஞான நூல்தனை ஓதல் ஓதித்தல் நற்பொருளை சிந்தித்தல் தான் கேட்கல் ஈன விழா பொருளாதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எளிமையான பூஜை என்று சொல்லுகிறார் ஞான வழிபாடு நல்ல ஞான நூல்களை ஓதுவதும் ஓதுவிப்பதும் கேட்பதும் அதை மீண்டும் சிந்திப்பதும் எல்லாம் ஞான வழிபாடு என்று பூஜை வழிபாடு நாமெல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஞான வழிபாடு என்று நம்முடைய மெய்நூல இருக்க அவள் சுட்சாட்சியாக சொல்லுவேன் எனவே இந்த ஞான வழிபாட்டை நமக்கு இடையரா செய்ய வேண்டும் என்று கருதி நம்முடைய திருமணத்தினாலே குருமூர்த்திகளை இப்படி நம்ம காய்ப்படுத்தி இருக்கிறாங்க இது இந்த துணில் இருந்து பெரிய விமானம் தொடர்ந்து கேட்கும்படியான பெரும்புள்ளியில் இருக்கிறது ஒன்றுக்கும் பற்றாத எண்ணி வைத்து ஏதோ சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று அவருடைய அருளானை படித்திருக்கிறார்கள் எனவே அவருடைய அருள்வடி நின்று சிலவற்றை நான் சொல்லி இந்த விழாவை தொடங்க விரும்புகிறேன் பெரிய விளாணத்தை பற்றி இந்த தலைவர் அவர்கள் மிக அருமையாக அது நடந்த வரலாற்றை மிகச் சிறந்த வரலாற்றை இந்த தமிழகத்திலே எப்பொழுது தொய்வு ஏற்பட்டதோ அப்பொழுது எல்லாம் அறிவர்களை அனுப்பி பெருமானம் செய்த திருவிளையாளர்களே இந்த அருமையான திருத்தொங்க தோன்றியதும் அதன் பிறகு நமக்கு பெரிய புராணம் வந்ததும் பெரிய அருள் என்று சொல்றான் அவனுடைய உள்ளத்திலே பெருமாள் உண்ட எழுந்த ஒன்று அதனால் அவன் எங்கும் எல்லாம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நான்கு என்று வளர்ந்து கொண்டே புகழ் வந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது அண்மையிலே இரண்டு மாநாடு கூட்ட இருக்கிறார்கள் இப்ப அவருடைய உள்ளத்தை தோன்றியது எனவே அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றியும் நான் தனிப்பட்ட முறையிலும் இந்த சந்தர்ப்பத்திலும் நான் தெரிவித்துக் கொள்ள கடினப்படுத்திக்கிறேன் இனி பெரி பிராணத்தை பற்றி ஓரிரு நாம் என்ன வேண்டும் நம்முடைய பனிரெண்டு பெருமுறைகளும் மந்திரங்கள் என்று சொல்லப்படும் மந்திரம் என்பதற்கு என்ன பொருள்னா நினைந்தவரை காப்பது என்று சொல்லும் யார் தம்மை நினைக்கின்றார்களோ அவர்களை காக்கும் அதுக்கு மந்திரம்னு அது சைவ மந்திரங்களா இருந்தா திருவந்தழுத்தா இருக்கு வைணுவ மந்திரம் இருந்தா எட்ட எழுத்து மந்திரமா இருக்கு அது மந்திரம் என்றால் அதுக்கு முன்னே ஒரு பிரணவம் வேணும் பிரணவம் என்பது ஓம் என்று சொல்கின்ற பிரணவம் அந்த ஓம் என்ற பிரணவம் இருக்கிறது என்று சொல்வார்கள் மிக அருமையாக முதல் திருமுறையிலே முதல் தொடராக இருப்பது பெருமானி பற்றிய குறிப்பு தோருடைய செடியன் என்று அதான் முதல் தொடர்ல முதல் தொடர் அப்ப தோருடைய செடியும் போது என்று ஒரு அந்த எழுத்து முதல அமைந்திருக்கிறது மெய்யலுக்கு மதிப்பு இல்ல இந்த மெய்க்கு என்ன மதிப்பு ஒண்ணுமில்ல உயிருக்குதான் மதிப்பு ஆமா உண்மைதானே இந்த மெய்க்கு என்ன மதிப்பு தூங்கையில வாங்கிற போயிட்டு சுயமா போனாலும் போச்சுன்னா அது இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஆட்ட பாட்டம் இருக்குது இல்லைன்னு சொன்ன வேற மாதிரி படம் பேரே கிடையாது வேலாயுதமர்கள் கடைசியாக நிறைவு செய்கின்ற பொழுது பெரிய பிராணத்து நிறைவு பாடலை நிறைவு படுத்தினும் இன்பம் பெருகில் ஒன்று காதலித்த உள்ளமும் மண்டுலார் அடியாரவர் நிலவி உலகளாம் என்று முடிக்கிறது இந்த உலகலாம் என்பதில் கடைசி எழுதியது என்ன ஓ முடிப்பது என்ன இம் ஓம் என்று பன்னிரண்டுமுறைகளும் மந்திரங்கள் என்பதை இந்த அமைப்பை நமக்கு காட்டுகின்றது என்று சொல்லுவது ஆனா பன்னிரண்டுகளும் மந்திரங்கள் நினைந்தவரை காக்கின்ற மந்திரங்களாக வழங்கிய அமைச்சர் என்பதை நாம் பார்க்கலாம் யார் செய்தது நம்முடைய நாம் அடிக்கிட்டு வர்றோம் அவரை எல்லாம் அடித்து அந்த இருபத்தி ஏழு பெருமக்கள் இந்த பன்னிரெண்டு பெருமுறை அருளியவர்கள் இந்த இருபத்தி ஏழு பெருமக்களையும் நாம் காணும்படியான புண்ணியம் இருந்து ஐயா நீங்கள் செய்த இந்த அருமையான பன்னிரண்டு பெருமுறைகள் சொன்ன உடனே காதல் உள்ளது பாமாலை பயிலித்தானே நானா பானப்பா திருவதிவ பெருமான் சுந்தரமூர் சாமிய கேட்டா பாண்டியா எல்லாம் அமைந்து மனிவாக இருக்கேட்டா நாயகனி தன்னடிகள் பாடிவித்த நாயகனி அப்படின்னு இப்படி பார்த்தோம்னு சொன்ன இருபத்தேழு பேர் இந்த ஒளிபெருக்கு மாதிரி கருவி ஆரம்பியை தவிர என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட தன்னடக்கமுடைய இருபத்தேழு ஆசிரியர்மார்கள் பாடிய நூல் நம்முடைய பன்னிரண்டு பெருமர்கள் ஆனா திருமுறையில இருக்கும்போது இறைவனே பாடிய பாடலும் இருக்கிறது பன்னிரண்டு பெருமையில இறைவனே பாடிய பாடல் இருக்கிறது அதுதான் பதினோராம் திருமலை கொடுத்து வைத்தது பதினோராம் திருமடி தொடக்கம் என்ன திருமுக பாசுரம் சுருமுக பாசனம் யார் தந்தது பெருமானி செய்யப்பட்டது அருமையான பாடம் சுருக்கமான பாடம் மதிமலி பொறிசை மாட கூடல் பதினிசை நிலைவு பால் நிலவரி சிறகு அன்னம் பயில் பொருள் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதருமாற்றம் என்று தொடங்க ஆளவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதருமாற்றம் என்று தொடங்குவது இறைவனே பாடிய அருமையான பாடலும் திருப்பண்ணு இனிவன் அருள் உந்த பாடியோம் அவரும் குருநாதன் ஆசிரியர்களை பாடல் செய்தும் பெருமான் தான் அது அரசராக இருந்து பாடியவர்கள் அமைச்சராக இருந்து பாடியவர்கள் பிறகு பொதுவாக மக்களாக இருந்து பாடியவர்கள் அறிவராக இருந்து பாடியவர்கள் எல்லாம் நாம் தொகுப்பு வைத்தால் அற்புதமான தொகுப்பு பெருமானியே பாடியது ஒரு பாட்டு அரசராக இருந்து பாடியவர்கள் ஐயரிகள் காடவர்கேத்தர வெண்பான்னு பயிற்சி அவரு நிறைய தளங்கள் பாடியிருக்காரு நம்ம கடித்த இருபத்தி நாலு வெண்பா தான் கருதிருக்கு அது போல இருந்து சேரமான் பெருமான்னா என்ன பாரு பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அரசர் பாருங்கள் இப்படி அரசராக இருந்து பாடிய பகிர் பதிவு திருமுறைகள் அடுத்த கட்டத்தில் அமைச்சராக இருந்த சொன்னோம்னா மணிவாசுகர் திருவாசுகம் திருக்கோவையார் நம்ம ஜெயக்கலா பெருமான் முதலமைச்சராக இருந்து பனிரெண்டாம் திருமணம் இது அமைச்சர்களாக இருந்து பாருங்க மக்களாக இருந்து பாருதுன்னு சொன்ன அரியவராக இருந்து பாருதுன்னு சொன்னா ஞானசம்பந்தர் சுந்தரர் அப்பர் இதெல்லாம் நிறைய பேர் இனி யோகிகளாக இருந்து பாடியவர்கள் யோகிகளாக திருமூல திருமந்திரம் கருவூர் தேவர் திருமாளித்தேவர் அதெல்லாம் யோகமாக இருந்து பாரு இப்படி இறைவனால் அரசரால் அமைச்சரால் அரியவர்களால் யோகிகளால் இப்படி பாடி பன்னிரெண்டு பெரும்பு நாம் பொதுவாக எண்ணினாலும் சிறப்பாக பெரும் தலைவர்கள் வைத்த பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு பெயர் சொன்னார் ஒன்று மாக்கதை என்று சொன்னார் எதுக்கும் மதைதான் கதையின புராணம் பெரிய புராணம் மார்கதை போய் பெரிய புராணம் வந்த காரணம் பெரிய புராணம் என்று வந்ததற்கு தோற்று வாய்ந்தது தான் ஆனா அவர் எழுதுறது மாதை தான் நாம சொல்றது எல்லாம் பெரிய புராணம் தான் நம்முடைய சைதான உற்பத்தி ஒன்று தான் திருத்தொண்டர் மார்கதை என்று போடப்பட்டிருக்கிறது வேற எல்லா பதிப்பிலும் திருப்பந்தாள் மனத்தின் மற்ற எல்லா பதிப்பிலும் எல்லாம் பெரிய பிராணம் தான் திருத்தொண்ட புராணம் சைவ சித்தாந்த உற்பத்தி சைபர் பெருமந்தம் கூட பெரிய சைபசித்த உற்பத்தி பதித்தல் ஒன்று மாஸ்கதை என்று ஒருத்தர் நம்ம குருமூர்த்திகள் போல இருப்பாங்க கடகப்படுவர் ராமநாதப்படையும் அகத்திய பேர் அருமையான தமிழ் உணர்வு அருமையான நல்ல ஞான நூலுடைய அறிவு பார்த்தா நம்ப முடியாது அப்படி பண்ணுங்க அவர் அந்த காலத்தில் இருந்து பதித்தனால அருமையாக எல்லாவற்றையும் தமிழில் என்னும்படியான இந்த பெரியவரான பதிப்பு அவர் காலத்தில் இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம் என்பார் அவர் காட்டிதன் நாமம் கூறி இவ்வுலகத்து முன்னால் என்று பாட்டில் பெயர் திருத்தொண்டர் பிராணம் அப்பாற்பட்டது அதுக்கு முன்னே சகாலத்திலே அதுக்கு முன்னையோ யாராவது பெருமான் நினைத்திருந்தால் அவர்களுக்கும் அறியும் இருபதாம் தேண்டில் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அடியேன் இனி இருபத்தி அஞ்சு முப்பது நாற்பது என்று ஒரு காலத்துல இந்த பெருமானின் மனமடிமைகளாக நினைந்தால் அவர்களுக்கு மரியன் எனவே காலம் கடந்த அந்த பாராட்டு அடிமைத்தரம் என்று சொன்னார் எனவே அது மாதிரி அடிகளும் இருக்காங்க ரொம்ப காலத்துல கூட நமக்கு ஒரு எல்லையில் இருக்கிறவங்க காரைக்காலமையார் முற்பட்டவர் திருமூலர் முற்பட்டவர் கண்ணப்பர் முற்பட்டவர் கண்டிகேஸ்வரம் உட்பட்டவர் இவங்க முற்பட்டுவாங்க வரலாற்றை சொல்வதால அதுக்கு திருத்தொண்டர் என்பா என்று சொல்லி பழமையான வரலாறுன்னு சொல்லிட்டாங்க அது சொல்லும் போது எடுக்கும் எடுக்கும் மாசை ஒரு தொடரே போதும் ஒரு தொடரே போதும் எடுக்கும் மா சைசும் மாக்கடை யாரை எங்கிருந்து யார் இந்த மூன்று வினாவும் கேட்ட நம்ம முப்பது ஒண்ணுதான் சைது யார் எடுப்பது பெருமான் யாரை எடுப்பது உயிர்களை எதிலிருந்து எடுப்பது பாதத்திலிருந்து எடுப்பது அவ்வளவு சரியா போய் எடுக்கும் சொல்லுகின்ற பொழுது யார் எதனை எதனால் என்றெல்லாம் சொல்லுங்கள் அமைப்போது சைவசாந்த கொட்டி அது பெரிய திருத்தொண்ட பிராணத்தின் சைவசாந்த தாக்கம்னு வச்சா ஒரு பெரிய ஆய்வுரை எழுதலாம் அது மாதிரி திருத்தொண்ட பிராணம் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னாரு என்ன அப்படின்னு கேட்டார் திருத்தொண்டு பிராணம்னாப்பா ரொம்ப சின்ன பிள்ளைக்கு வளர்க்கிற மாதிரி உலகத்தை ரெண்டு இருள் இருக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் எஞ்சியருங்கள் அது வந்துடா போகுதுன்னு ஒரு ஆள் நேரத்தில் அந்த இருள் தெரியும் அது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச இருள் அந்த இருள் எப்படி நீங்க நீங்க போக்குவீங்க இது மாதிரி மின் விளக்குகள் அல்லது மாசலை அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற பேக் லைட்டு அல்லது இது என்ன கும்மிழி வழக்கு எப்படி எதுதான் போக்குறீங்க ஆகவே புறையனுடைய நீக்குவதை உங்களுக்கு தெரியும் எனவே அதை பத்தி நான் சொல்லவில்லை அப்படின் முன்னொரு இருள் இருக்கு தெரியுமா எங்க இருக்குங்க வேற எங்கும் இல்லை எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்குங்க என்ன அவங்க உங்க உள்ளத்திலும் இருக்கிற ஆணவமாகிய மலை இருள் இருக்கிறது அதை எப்படி போக்குவன்னர் இந்த நெய்வேலி மின்சாரம் அல்லது மின்சாரம்லாம் ஒண்ணு செய்யாது ஆயிரம் வாழ்க்கைக்காலும் ஒன்னும் நடக்காது எது அந்த இருளை போக்கு இருள் இரண்டு ஒன்று பொங்கிய இருளை ஏனை புறள் நீக்குகின்ற செங்காதீராவன் போல் எல்லாரும் தெரியுது சூரியன் இருக்கிறான் அதுபோல மாக்கள் சிந்தையுள் நின்ற அந்த இருளை நீக்குவதற்கு புராணம் என்பது திருத்த புராணத்தினுடைய மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அகையிருளை நீத்துகின்ற கதிரவன் எனவே புறையருளை இருக்கின்ற கதிரவனை நீங்கள் நாளும் பார்க்கிறீர்கள் ஆனால் அகையுருளை நீத்துகின்ற கதிரவன் இருந்தால் அது எங்கள் பெரிய புராணம் தான் திருத்தந்த புராணம் தான் என்று சொல்ல இப்படி அந்த நூலை பெயரும் சொல்லி பயணியும் சொல்லி தொடங்குகிறார் இந்த நூலுக்கென்று சில தனித்தன்மைகள் இருக்கின்றன தனித்தன்மைகள் இந்த நூலுக்கு பட்டுமே இருக்கின்றன வேற அப்படி சில தனித்தன்மைகள் ஒரு ரெண்டு மூணு சொல்றேன் இன்னைக்கு மட்டும் முடிவு இன்னும் ஐம்பது ஆண்டு ஐநூறு ஆண்டு முடிவு பண்ணாலும் இலக்கியங்கள்ல ஐம்பது காப்பியம் ஐந்து ராமாயணம் பாரதம் என்று எல்லா அந்த இலக்கியங்களிலும் அந்த இலக்கியங்களுடைய தலைவன் யார் தலைவன் யார் அரசு அரசன் தான் ராமாயணமா ஒரு அரசன் அரசன் இருக்கான் ஒரு அரசன் நாட்ராஜா இன்னொன்னு காற்றராஜா புகன் இன்னொரு மகராஜா சுக்ரீவன் இன்னொரு கடகலந்த ராஜா ராவணன் மோதலுதான் ராமாயணம் நான்கு ராஜா சந்திப்பு பாரதம் ஒரே குடும்பத்துல பிறந்த அண்ணன் மோதல் அது மாதிரி சிந்தாமணி ஜீவகம் பெருதை உதயணன் இப்படி நீங்க எல்லா இலக்கியங்களுக்கும் காப்பிய தலைவன் யார் கேட்டா அரசன் இதுல தப்பி வந்த காப்பிய அரசன் காப்பிய தலைவன் ஆனா பெரிய பெரும்புள்ளி இந்த பெரும்புள்ள பெரும்புள்ளி என்ன பெரும்புள்ளி சார் கும்புவாரிலேயே மிக சிறப்பாக பெரிய செல்வந்தர் யார்னு கேட்டாங்கன்னா சோரன் சார் சரி அடுத்தது இந்த மாசாத் ஒரு வணிகர் இருக்காருங்க அவருதான் அவரோட அவ்வளோ பெரிய செல்வன் சோர்பெரு பேரரசை அடுத்து ஒரு குடிமகனை சொல்லும்னு சொன்னா அது கோவலுடைய அப்பா தான் கோவலுடைய எனவே குடிமகனாக இருந்தாலும் அரசனோடு ஒப்ப இருக்கிற செல்வந்தளை பற்றியதா போய் சார் செல்வந்தளை மணிமேகலை அதோட ஒத்திய காப்பியம் பாவம் இந்த ஒரு பொண்ணு பிறந்தது அந்த பொண்ணு பாவம் பெரிய அரசையா அன்று செல்வந்த காற்று எங்களுடைய காப்பிய கலைவாங்க ஏதேனும் ஒரு மாலை போட்டு நேபாளத்துல யாராவது போனாங்கன்னா குருமூர்த்திய கொடுத்து வந்து இதை ஒரு சேப்பு கேச்சல கேட்டேன் குருமூர்த்தி தருத்தும் ஆடை மணி எட்டு மணி பேசிடலாம் இல்ல பிரிந்த கந்தை தான் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையொண்டில அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருந்தது ஒரு பொறுப்பும் இன்னைக்கு வந்து போகணும் பாலமுரு அருமையான காலையில நல்ல நல்லா அருமையான நிவேதன்து திவாதம் ஆகிற நேரம் குருமூர்த்தியும் கூட இருந்தாங்க வந்து வணங்கினேன் ரொம்ப மகிழ்ச்சி நாளைக்கு எங்க போறீங்க வேலூர் ஜலகண்டபுரத்துல பெரிய கோவில் இருக்காமல் தரிசனம் பண்ணணும் நாளைக்கு எங்க போறீங்க திருவோர் தூண் இருக்குது அது நல்ல ஞான பாடம் பெற்றது அங்க போகணும் இதுதான் உங்களுக்கு பாரம் பாரம் ஈசன் பண்ணி தொண்டீரா இறைவனுக்கு செய்கிற தொண்டு என்ற பணியை வேற எந்த ஆனா நெஞ்சு எப்படி இருக்கும் சார் ஈரலிங்க ஈரமான நெஞ்சு ஈரம் என்ன பொருள் அன்புன்னு பொருள் நல்ல வேலை இந்த ஒரு தமிழ்சொல் தீமூல இருந்து இன்னிய வரைக்கும் அன்புங்கிற பொருள் மாறாம இருக்குது நல்ல தமிழ் வாழ்க ஈரம் வாழ்க்கை ஆமா நீங்க ஈரம்ங்கிற சொல் நெஞ்சில ஈரம் தண்ணி தீட்டப்பட இருக்கும் ஈரம்னு அன்பு திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னால் ஈரம் அழையி படியல் இலவா செம்பொருள் கண்டால் வாய்ப்பு இன் பொண்ணை என்ன தெரியுமாடா கண்ணு ஏமாந்துடாத ஈரம் அழையி அது இங்க இருந்து வரப்படாத இங்க இருந்து வரணும் சில பேருக்கு இங்க இருந்தே வந்துரும் நம்பாத ஏமாற்றாத நீங்க ஏமாந்துடாத இங்கி பதிலாம் உள்ளுண்டு வைத்து கண்டார் வாய்க்கொள் நல்ல அறிவு முயற்சி இருக்கிறவர்களாலே அனுபவ முயற்சி இருப்பவர்களாலே நல்ல தொண்டு வணக்கம் கிடையாது தமிழ்ச்சென்ட் எங்க தெரு மறந்துணும் யார மதிக்கிறதுிய அரசு முறை கொண்டு ஆண்டி வரைக்கும் மதிக்கல சிந்தனை அரசு மதிச்சு நீ எங்களை சொல்றது பாவம் தான் பாவம் அப்படி ஆகிய அந்த எங்கள் அடிமையா படி பரிமையோட வேடிக்கையா எங்கள் ஈரம் அழி படிவாம் கண்டார் வாய்சொல் இப்படி ஒரு திருவள்ளுவர் தான் சொல்லலாம் ீங்க அடுத்த வேலை சாப்பாடு இருக்காதோ யாரும் குறைவீரர் எந்த ஒண்ணு உங்களுக்கு முதல் இருக்கிற பன்னிரண்டு திருமுறைகளை அறா படித்தனுடைய தாக்கம் தான் இந்த யாரும் குறைதல என்று சொன்னதுக்கு என்ன காரணம் திருவாசகம் கோயிலுக்கு முன்னால எங்களிலின் ஞாயிறு தூணி மறக்க வைச்சா தக்க வைச்சா என்ன சார் தகையதும் அப்படிப்பட்ட என்னால் சொல்ல முடியுமான இப்படி காப்பிய தலைவர் என்று சொன்னால் இதுவரையிலும் அரசனும் அரசரை ஒத்த செல்வந்திலும் தான் என்றிருந்ததை மாற்றி அடியவர் காப்பிய தலைவராக வந்த ஒரே ஒரு இலக்கியம் பெரியவரான ஒன்றுதான் வேற எதுவும் எிட்டி வேண்டாம் புரட்சியும் ரொம்ப பெருசா இருக்கிறது கொடுக்க வேண்டியது ஒரு அடிமடையா இருக்குது அதனால அதை அப்படி ஒரு அறிவு இன்னொன்னு வேலை சொன்னார் ஒரு நூல் எப்படி அமையும் கேட்டா உலகத்திலேயே மொழியை பற்றி சிந்தனை வாழ்வியலை பற்றி சிந்தனை நெறியாக இல்லாத ஒரு காலத்தில் தமிழன் தான் மொழியைப் பற்றி ஒரு அருமையான சிந்தனை வாழ்வை பற்றி சிந்தனை செய்தவன் தமிழன் என்ன தொண்டைமாக்களின் தொடர்பாள வழிவடியா அதை நெருப்படுத்தி கொண்டு வந்தவங்க சொல்லணும் நான் இதுவரை சொல்ல போறேன் இப்படி அப்புறம் வகுத்து சொல்லணும் அது எதை விரிக்கணுமோ விரித்து எதை சொன்னோ அப்படி பிரிக்கணும் முன்னோர் தொகுத்து செய்ததும் தொகைவிரியாய் செய்ததும் மொழிபெயர்ப்பாய் செய்வதும் என நூல் வகை நான்கு சொல்றேன் தொகுத்தல் வகுத்தல் தொழில் வெறி மொழிபெயர்ப்பு எனத்தக நூல்யாப்பு பிறகு விரித்து சொல் அதுதான் அப்படியானால் நம்முடைய பெரிய தொகுத்தது திருத்தொண்ட தொகுத்தது நம்பியாண்டா நம்பி திருவிந்தாதி இப்படி ஒரு இலக்கிய சிலப்படுத்த மணிமேகலைக்கு இல்லை பெருக்கதிக்கு இல்லை கமலமான பாரதத்துக்கு நன்னுள்ள ஒரு ஒரு இடம் வருது நன்னுள்ள ஒரு இலக்கம் இருக்குது அது அந்த ஒரு ஆள் செம்போல் ஒழிந்தனாக சொன்னா அப்படி நான் இந்த நூலை செய்தேன் சொன்னேனர் தொண்டையாய் வகையை நம்பியாண்ட ஆரம்பித்திருந்த ஆதியாய் விரி பெரிய பிராணமாக இருக்கின்ற அந்த ஒரு அமைப்பு இந்த ஒரே ஒரு சூழல் பெரிய பிராணம் ஒன்றுக்குத்தான் அமைந்தது இரண்டு மூன்றாவது மூன்றாவது எல்லா இலக்கியங்களிலும் அந்த தலைவனுக்கு நேர் எதிர்கொட்டப்பான்னு சொல் ராமாயணமா ராவண கடைசியில் கூட சொன்னியில் கூட சொன்னா என்ன எல்லாம் தம்பி எல்லாம் போயிட்டான் போயிட்டான் ஒரு தம்பி எதிர்கட்சியில சேர்ந்துட்டான் அப்படியே எதிர்கட்சியில சேர்றது இருந்தது ஒரு கம்பி எதிர்கட்சியில போனா ஒரு கம்பி வந்து இறந்துட்டான் என்ன ஆசைனர் பரவாயில்லையே என்ன நான் இறக்க போறது சாதாரண பயன் கட்டில நாசம் வந்துட்ட போது நல்லது ஒரு பகையை கட்டு எனக்கு அவுல வந்துது சொனால இறக்காமக்க போறேன்ட்டும்கையாந்து நல்லது ஒரு பையன் இப்படி பகனைய பாரதத்துல அனந்தனிக்குள்ளேயே நம்ம சிந்தாமணிக்கு கூடவே அமைச்சனா இருந்தா அப்பா காலத்துல அவன் மெதுவாய் கேட்டா அப்பா காலத்துல சச்சிந்தன் காலத்துல இருந்தா திடீர்னு ஒரு நான் எதுக்க ஆரம்பிச்சுட்டான் சச்சந்தன் பார்த்தான் அம்மா நீ வந்து மனைவிக்கு ஒரு கருவிட்டு இருக்க நான் தான் போறேன் நீயாவது நீ உங்களுக்கு நல்லா இருக்கட்டும்பா ஏற்கனவே ஒரு மயில் மாதிரி அந்த சொன்ன ஆயுத கொஞ்சம் சுடுகாட்டில் சுடுகாட்டுல இறங்கிட்டு அதெல்லாம் சரியா முன்னூத்தி அறுபத்தி நாள் வந்துட்டு திறந்துட்டது சுடுகாட்டுல பிறந்தான் ஜீவனம் சுடுகாட்டுல பிறந்தான் காப்பிய கலைவன் சுடுகாட்டுல பிறந்தது சிந்தாமணி தான் ஏனைய வள்ளி செடிகள் சிந்தாமணி சொல்லணும் அதெல்லாம் இப்படிதான் இது மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு பயன் இருந்தது பாவம் செத்தியார் தூம்பு வாட்ல இருந்த அப்பா நல்லா அருமையா பண்ணுவார் மாமனாரும் வியாபாரம் பண்ண போய் அப்பா இது எங்கேயே போனா விழுப்புரம் போனான் எல்லாத்தையும் துவச்சுட்டான் திரும்ப வந்தான் கொஞ்சம் எனக்கு ஏன் கவலைப்படுறீங்க என் கால இருக்க கிளம்பின சரிவா பொடிநோடையா போகணும் நேரம் மதுரைக்கு போவான் போன ஆளு நேரம் இந்த இந்த ஊர்ல சார் நாணயமா இருக்கிறது எந்த கடை இருக்குது சரிங்களா சின்ன புள்ள போனாலும் அந்த தெரியவங்க போனாலும் அந்த மாதிரி வேலை இருக்கிற நாணயமா இருக்கிறது கேட்க கூடாது எதுக்காக ஒரு கும்பல் வந்தது கவி கும்பல் சரிங்களா ஏன் சார் ஒரு சிலம்பு இருக்குது இது எடுத்து கொடுக்கலாம்